உறும் வாழ்த்துக்களை நீர் கேட்பீராக நிச்சயமாக அது உமக்குரிய வாழ்த்துக்களாகும் உம் வாரிசுகளுக்குரிய வாழ்த்துக்களாகும் என்று அல்லாஹ் கூறினார் அஸ்லாம் அதாவது உங்கள் மீது அல்லாஹுவின் அவனின் கருணையும் உண்டாவதாக என்று கூறினார்கள் என்ற சொல்லை சலாமின் மறுமொழியில் அவர்கள் அதிகப்படுத்தினார்கள் புகாரி மூன்று முஸ்லிம் இரண்டு எட்டு நான்கு ஒன்று